வணக்கம் நேயர்களி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் தடவையாக தொலைதூரத்துக்கான வானொலி செய்தி ஈஃபல் கோபுரத்திலிருந்து அனுப்பப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு அமெரிக்க காங்கிரஸ் பெண்களுக்கு வாக்குரிமை அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பின்லாந்தில் உள்ள யூதர்கள் முழு குடியுரிமையை பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம்ஜிஆர் கொலை முயற்சி நடிகர் எம் அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரனை துப்பாக்கியால் சுட்டு படுகாயப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பாலஸ்தீன விடுதலை இயக்கம் ஐநா பாதுகாப்பு அவையில் வாக்குரிமை இல்லாமல் விவாதங்களில் கலந்து கொள்வதற்கு ஐநா பாதுகாப்பு அவை பதினொன்றுக்கு ஒன்று என்ற வாக்கு வித்தியாசத்தில் அனுமதி அளித்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உலகின் மிக பெரும் பயணிகள் கப்பலான ஆர் எம்எஸ் மேரி தனது முதலாவது பயணத்தை ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் மினா நகரில் சாத்தான் மீது கல்லெறியும் நிகழ்ச்சியின் போது இடம்பெற்ற நெரிசலில் சிக்கி நாற்பத்தி நாலு இந்தியர்கள் உட்பட முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே நாளில் இரண்டாயிரத்தி ஒன்று இசட் 57 என்ற குறுங்கோல் புதன் கிரகத்திற்கு ஐம்பத்தி லட்சம் கிலோமீட்டர் அருகை கடந்து பறந்து சென்றது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி அன்று லோனியாஸ் ஆய்வு குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்ட குறுங்கோள் இதுவாகும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஃப்ளோரிடாவின் கென்னடி ஏவுதலத்திலிருந்து, போயிங் டெல்டா இரண்டு என்ற விண்கலத்தை 133 மில்லியன் மைலுக்கு அப்பால் சூரியனை சுற்றியபடியே பூமியை நெருங்கி வரும் டெம்பல் ஒன்று என்ற வாழ்மீனை குறிவைத்து நாசா ஏவியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சுவாமி விவேகானந்தர் 1899, எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பால் ஹேர்மன் முள்ளர் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மகேஷ் யோகி இந்திய ஆன்மீகவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சி ராமச்சந்திரா இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டாமினிக் வில்கின் அமெரிக்க கூடைப்பந்து ஆட்டக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரியங்கா காந்தி இந்திய அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அகதா கிறிஸ்டி ஆங்கில எழுத்தாளர் இரண்டாயிரமாவது ஆண்டு வி ஆர் நெடுஞ்செழியன் தமிழக அரசியல் தலைவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அன்புமணி ஈழத்து எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் தான்சானியா சான்சிபார் புரட்சி இந்தியாவில் தேசிய இளைஞர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே